வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது சேவை ஜனவரி 2 இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார். தமிழக செய்திகள் சண்முகாநதி மற்றும் அமராவதி நீர்த்தேக்கங்களிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் அவர்களின் சிலையை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று திறந்து வைக்கிறார் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாமக்கல்லில் நேற்று ஒரே நாளில் நூற்றி பார்களுக்கு அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் மத்திய மருத்துவ மசோதா முன்வரைவை கண்டித்து தமிழகத்தில் தனியார் மருத்துவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று அறுபத்தி ஏழு புள்ளி இருந்தது அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு பத்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இந்திய செய்திகள் நாட்டின் சமூக பொருளாதார சவால்களுக்கு தீர்வுகாண அறிவியல் நிபுணர்கள் தீவிர முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளாா் டிஜிட்டல் இண்டியா திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் வங்கி சேவை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் வீச்சில் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் மகளிர் பாதுகாப்பை முன்னிட்டு நாட்டில் தொள்ளாயிரத்து ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களுடன் கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் சிறையில் சுமார் ஏழு இந்தியர்கள் அடை அந்நாடு தகவல் வெளியிட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்களுக்கான சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் பாகிஸ்தான் நாடு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டு மக்கள் மீது அதிபர் அனுதாபம் காட்ட தேவையில்லை என ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானி தெரிவித்துள்ளார் சீனாவில் யானை தந்தம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மும்பை தாக்குதலுக்கு திட்டம் ஹபீஸ் சையதின் தொண்டு நிறுவனங்களை கைப்பற்ற பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அழிக்கவல்ல அணு ஆயுதங்களின் பொத்தான் தனது மேஜை மேல் இருப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் யு விடுத்துள்ளார் வணிகச் செய்திகள் பாரத ஸ்டேட் வங்கியின் அடிப்படை வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி குறைக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் ஜியோ உள்பட ஐந்து நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப தொலைத்தொடர்புத்துறை முடிவு செய்துள்ளது அந்த நிறுவனங்கள் வருமானத்தை குறைத்து காட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இல்லாத கார்களை தயாரிக்கும் முயற்சியில் பிரபல நிறுவனமான குவால்காம் நிறுவனம் து விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானுடன் இந்தியா கிரிக்கெட் விளையாட வாய்ப்பை இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அங்கு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டின் கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக வெஸ்ட் இண்டீஸின் முன்னாள் வீரர் பில் சிமன்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் விதர்பா அணி ரஞ்சிகோப்பையை வென்றுள்ளது டெல்லி அணியை ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்த சாதனையை அந்த அணி நிகழ்த்தியுள்ளது திரைச்செய்திகள் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜோலி திரைப்படம் ஒன்றில் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் புதிய படத்தின் பணிகள் நேற்று தொடங்கின எனை நோக்கி தாயும் தோட்ட திரைப்படத்தில் பாடலாசிரியை தாமரை எழுதிய விசிரி எனும் பாடல் யூ டியூபில் பிரபலமாகி வருகிறது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன அணுதினமும் அழகு தமிழில் இனிய நிகழ்ச்சிகளை சுவைத்து மகிழ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்